எகிப்தனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கான்னு நாம் கண்டுபிடிக்கணும் எகிப்தருடைய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஊழியத்தில் எவ்வளவு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் ஏசை ஆர் பத்தொன்பது மூணுல ஆவின்னு சொல்லியிருக்க அதனால் எகிப்தருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும் எகிப்தருடைய ஆவி எகிப்தினுடைய ஆவி நமக்குள்ளே இருந்தால் நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கும்ங்கிறத நாம் இப்போ சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம் நம்ம ஆவிக்குரியவர்கள் தான் ஆனால் சில நேரங்களில் நாம் எகிப்துக்குள்ளே போகிறோம் ஆபரகாம் எகிப்துக்குள் போனான் யோசேப்பு எகிப்துக்குள் போனான் ஏசு எகிப்துக்கு போனான் இருக்கா ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபரஹாம் பஞ்சம் அதிகமான போது அவன் எகிப்துக்கு போனதாக நாம் படிக்க முடியும் அவனுக்கு இருந்த அடிமை பெண் எகிப்திய பெண்ணாக இருந்தாள் ஆசைங்க ஆதி ஆங்கமம் பனிரெண்டு பதினொன்னு அவன் எகிப்துக்கு சமீபமாக பஞ்சம் உண்டாயிற்று தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிரான் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான் போனான் எகிப்துக்கு போகணுங்கிற ஒரு தாட் அவனுக்கு இருந்துச்சு அங்க போனான் அங்க பிரச்சனைகளை சந்திச்சான் அந்த ஆவிகள் அவனோடு பயங்கரமாக போராடினது அடுத்து ஆதி ஆகமத்தில் நான் பார்க்கும் பொழுது யாக்கோபு யோசேப்பு அவன் அந்த எகிப்தினர் அவர்கள் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் அவர்கள் யோசிப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் போயிருக்கிறான் ஆபரஹாம் போயிருக்கிறாப்புல ஆதி ஆகமத்தில் யோசிப்பு யாக்கோபு எகிப்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யோசித்தான் என்ன பண்றது போறது சரிதானா அது சரியா வருமா அது ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா அப்படி ஒரு போராட்டம் வந்தது நாற்பத்தி ஆறில் மூணாம் வசனம் அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தேவன் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதிப்து உலகத்தில இருப்பீங்க ஆனா நீங்கள் உலகத்தார் அல்ல இந்த உலகம் ஒரு எகிப்து இது வந்து வித்தியாசமான ஒரு இடம் நம்ம இதுல இருப்போம் ஆனா இந்த ஆவி நமக்குள்ள நிச்சயக்கூடாது எகிப்துடைய என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கத்தனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுக்கு போனார் இவங்க எல்லாம் எகிப்துக்கு போனாங்க ஆனால் எகிப்தியருடைய ஆவினால் இவங்க என்ன செய்யலை தாக்கப்படவே இல்லை அதுபோல் நமக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறோம் ஆனால் உலகத்தினுடைய எந்த தாக்குதலும் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது செயல்பட்டு விட கூடாது நான் எகிப்தியருடைய ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட தன்மைகளை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் எனக்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம் நமக்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம் உங்களுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள் இவைகளை வச்சுக்கிட்டு எகிப்தியோடு கொண்டு போகப்பட்டான் பார்வனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவரிடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான் எகிப்தருடைய முதல் சுவாவம் ஒருத்தனை விலைக்கு வாங்குறது ஒருத்தனை பாக்கெட் பண்ணுறது அவனுடைய வேலை காசு கொடுத்தோ பல்ல காட்டியோ சிரிச்சியோ போயோ அதை அப்படியோ நயவசனிப்பாக பேசியோ அப்படி இப்படி அக்கா அண்ணன் மச்சன் மாமா அங்கிள் ஆண்டி என்னைத்தையாவது ஒன்று சொல்லி எதுக்கு மயங்கிறானோ அதை கொடுத்து க்ளோஸ் பண்ணி ஆளை இழுத்துடுறது வாங்குற ஆவிதான் இது எகிப்தருடையும் செய்வாங்களுக்கு அந்த தன்மை இருக்க கூடாது ஆகாபூர் ராஜா ஆனா அவன் தன்னை தன்னுடைய மனைவியிடத்துல விற்று போட்டான்னு சொல்லியிருக்கு எசபஞ்சான் வித்துட்டான் அப்படின்னா சரியான அர்த்தம் என்ன அவனை விளக்கி வாங்கிட்டான் ஒரு சில சொல்லுவாங்க அவர்லாம் என் பாக்கெட் இருக்காரு கேட்பார் என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் ஆடுவார் என்ன ஆவி இருக்கு எகிப்திய ஆவி இருக்கு ரெண்டாவது எகிப்திய ஆவி யோசையை தீட்டுப்படுத்த முயற்சித்தது போத்திபாருடைய மனைவி போத்திபாருடைய மனைவி இவனை வந்து வாழ்க்கைய அவனுடைய வாலிப பிராயத்தை அவனுடைய மனதை அவன் சரீரத்தை அவன் ஆத்மாவை கெடுக்கிறதுக்கு அந்த ஆவி நினைஞ்சது போராடுனது அவளுக்கு புருஷா இருந்தா புருஷனை வச்சுக்கிட்டே அவள் விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் தன்னை ஒப்பு இந்த ஆவி இருக்கான்னு பார்க்கணும் புருஷ இருக்கத்தக்கன மனைவி இருக்கத்தக்க தவறான பாதைகள் பிரதிஷ்டை இருக்கத்தக்க மெல்கி சிதைக்கின் பிரதிஷ்ட நமக்கு இருக்கு உங்கள் புருஷர்கள் இருக்கிறார்கள் உங்களில் அனைவருக்கு மனைவிகள் இருக்கிறார்கள் இவைகளுக்கு மத்தியில் இந்த எகத்தின் ஆவி என்ன செய்து யோசிப்பு என்ன செய்து சேதப்படுத்த முயற்சிக்குது நான் சிங்கப்பா பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது எகிப்தருடைய ஆவியத்தை நான் நினைச்சுறேன் பேசுகிறேன் ஏனென்றால் இன்னைக்கு சபைக்குள்ளே இந்த ஆவிகள் நினைச்சது உள்ள நுழையுது புருஷனை வச்சுக்கிட்டே மனைவி வேறு ரூட்டில் போவது மனைவி வச்சுக்கிட்டே புருஷன் வேற லைனில் போகிறது கேட்டால் அவள் கீழ்புடியலை அவள் என்னோட ஒத்து வரலை சமாதானமாக இல்லை அவள் எனக்கு பணிவிடை செய்யலை அவளை கெட்டுனதுலேருந்து என் வாழ்க்கை போயிருச்சு இந்த ஆள் எனக்கு நரகமாயிடுச்சு இதெல்லாம் நல்லா இருக்குது டைலாகு பாதத்துக்கு நீ எகிப்தின் பாவம் செய்வது எப்படி வேண்டாம் நான் ஓடிடுறேன் நான் சிறைச்சாலை கூட போயிடுவ இந்த வீட்டுல கூட இருக்க மாட்டேன் நான் பாவம் மட்டும் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் நமக்குள்ள இப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் வச்சுகிட்டு நம்ம நிரம்பலாம் நஷ்டப்படுத்தி விடும் அடுத்ததாக ஆதி மூன்று முப்பத்தி ரெண்டு சாப்பிட மாட்டார்கள் எகிப்தியர் சாப்படமாட்டான் இது அடுத்த ஒரு ஸ்பிரிட்டு தாழ்ந்த ஆளு அவன் என்ன ஜாதி நம்ம வீட்டுலாமா நம்ம அவன் வீட்டில் போய் என்ன செய்யலாம் சாப்பிடலாமா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க பெண்டே வந்துட்டு பைபிள் எடுத்துட்ட பிறகு அவன் தாழ்ந்தவன் நீ உயர்ந்தவன் நீ உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவங்கிற அந்த கணிப்பே நினச்சிய கூடாது வரக்கூடாது இதை உடைக்கிறதுக்கு தான் கத்தோடைய பந்தியில எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை எடுக்கிறது புரியுதா ஒரே கப்பில் அநேகராகிய நாம் ஒன்றாக்கப்படுகிறோம் எதுலதான் இந்த கத்தோடைய பந்தியில தான் இங்கே சொல்லி இருக்கு எகிப்தியர் நினைசைய மாட்டார்கள் சாப்பிட மாட்டார்கள் எப்படி இருக்கும் பாத்தீங்களா அப்படி செய்வது அப்படி செய்வது அருவருப்பா இருக்கும் அருவருப்பா இருக்கும் அது அவங்களுக்கு அறிவுறுப்பு பைபிள தூக்கிட்ட பிறகு இந்த அறிவுறுப்பை நீ விட்டுக்கணும் விட்டாச்சா ஏத்த தாழ்வுகளே கிடையாது பைபிள தூக்கின பிறகு நான் யாரு கூட எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடறேன் எனக்குள்ள ஜாதி வித்தியாசங்கள் வித்தியாசங்கள் உயர்வு தாழ்வுங்கிற சிந்தை எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றீங்க வயசுக்கு மதிப்பு கொடுத்தா அவங்க முன்னால நிக்காம இருக்கலாம் உட்காராம இருக்கலாம் இல்ல நான் பரவாயில்ல ஜாதிக்காக எதுக்காக அந்த ஸ்தானம் வயசானவங்க மதிப்புக்குரியவங்க பரிசுத்தவான்கள் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன செய்யலாம் மதிப்பு கொடுத்து நிக்கலாம் அது வந்து அவங்க உயர்த்தப்பட்டவங்க நீ தாழ்த்தப்பட்டவங்களுக்காக அல்ல ஒரு ஆபிசரை பார்க்க போறோம் போய் உட்கார்ந்து முடியுமா வரும்ல அவன் சொன்னாதான் என்ன செய்ய முடியும் உட்கார முடியும் அதை சொல்லலை ஆனா இங்க சொல்லி இருக்கிறது எகிப்தியன் வந்துட்டா எவரையும் அந்த இடத்துல பந்திருந்தா என்ன செய்ய மாட்டான் மேடா அவனா இருக்கான் சாரி ரைட் நாம போலாம் அந்த ஏற்றத்தாழ்வின் ஆவி எகித்தினுடைய ஆவி நமக்குள்ள எடுக்கக்கூடாது ஞானசானமே நீ எடுக்க கூடாது எடுத்துட்டா நீ எல்லாரும் என்னது கிறிஸ்துக்குள் நாம் ஒன்றே ஒரே ஆவினால் தாக்கம் தீர்க்கப்பட்டோம் ஒரே ஞானஸ்தானத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் அதனால நமக்குள்ள எந்த ஏற்றத்தாலும் இருக்கவே கூடாது மொழி இனம் எந்த பாகுபாடும் நாகாலாந்து பதினெட்டு டிரைப்ஸ் இருக்காங்க நாகாலாண்ட்ல பதினெட்டு பழங்குடியினர் இருக்கிறாங்க ஜாதிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு Dress Dress means, இருக்கும் ரொம்ப தெளிவா இருக்கும் எல்லாரும் கிறிஸ்டின் பதினெட்டு டிரைப்ஸுக்கும் பதினெட்டு சர்ச்சு தனித்தனி அவங்க டிரைப்ஸுக்கு என்ன இருக்கு தனித்தனி சர்ச் இருக்கு ஆனா நம்ம பெரும்ப்டிஸ்ட் சர்ச்சு அதுக்கு பேர் என்னது தெலுங்கு மொழி மெட்ராஸ் மேம்மிழ் பேஸ்ட என்ன செய் போத்துட்டு கூட்ட போயிட்டார் கூட்டம் நடக்குது அந்த ஷால் வந்து அதுக்குன்னு ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஸ்டைலில் தான் என்ன செய்யணும் போத்தணும் நம்ம வந்து ஷாலில் தலைகளையும் படுத்துக்கிட்டும் போத்துவோம் போத்திக்கிட்டும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தலைகளாக ஆனால் என்ன இருக்கு அதுக்கு ஒரு டிசைன் இருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு இவர் பேசாமல் கொடுத்த உடனே போத்துட்டு போனார் அங்கிருந்து ஒரு அதில் டிரைப்ஸில் முக்கியமான ஆள் சொல்லிவிட்டான்னா அந்த ஷாலை வந்து பெரிய பாஸ்டர் தப்பாக போட்டிருக்காரு இது எங்களை கனவீனம் பண்ண மாதிரி இருக்கும் மற்ற டிரைப்ஸில் உள்ளவங்க வந்து சிரிப்பான் கிண்டல் பண்ணுவான் பரியாசம் பண்ணுவான் புதுசாக எங்கள் டிரைப்ஸில் யாராவது வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க கூட்டத்துக்கு வந்தால் நம்ம டிரைப்ஸை வந்து அவமானப்படுத்தி அந்த பாஸ்டர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் அதனால் ஷாலை என்ன செய்ய சொல்லுங்கள் கரெக்டாக போட சொல்லு இந்த ஸ்டைலில் போட சொல்லுன்னு சொன்னான் எப்படி இருக்குது உள்ள வந்தாலும் கொஞ்சம் வேலை என்ன செய்தே செய்து நமக்குள்ள இருக்கா இருக்கா எகிப்தியனுடைய ஆவி சாப்பிட மாட்டான் ஏன்னா அவனை பார்த்தா இவனுக்கு ஆவாது அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது அப்படி செய்வது அவர்களுக்கு அறுபது எண்ணுவார்கள் எகிப்தனுடைய தன்மையில போய் கூட அவங்களுடைய ரொம்ப கவனமா இருந்தான் அதனால சாப்பாடு வச்சா கூட அந்த வசனம் திருப்பி வாசிங்க சாப்பிட மாட்டார்கள் அப்படி செய்வது எகிப்திற்கு அறுபது பாய் இருக்கும் ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோட சாப்பிடுகிற்கு தனிப்படவும் வைத்தார்கள் யோசிப்பான் எகிப்தியோட உட்கார்ந்து இருக்கான் இவங்க அண்ணன்பிக்கத்தான் செப்பரேட்டா போகுது அப்படின்னா என்ன இருக்கும் காரியம் ஆகும்னா கழுத கால கூட என்ன செஞ்சுக்கோ புடிச்சுக்குவோம் நாடு முன்னேறணும் தான் நாட்டில் உள்ள பாதிப்பு என்ன செய்யணும் சரிப்படுத்தப்படணும் அப்படின்னு சொன்னா யாரா எடுத்துக்க யார மாத்திருவான் அது எப்படி மாத்த முடிஞ்சது மாத்த முடியுமா அவன் எவரையும் தானே தனக்கு காரியம் ஆகணும்னா எவரே நீ கிப்தின்னு பார்க்க மாட்டான் இப்போ பஸ்ஸில் போனோம் உங்கள் ஜாதிகாரனே பஸ் ஓட்டணும்னு நினைச்சா நீ இன்னைக்கு முழுசும் ஊர் ஏறி பஸ் ஊர் போய் சேரவே மாட்டேன் ட்ரெயினில் போகணும் உங்கள் ஜாதிக்காரன் தான் ட்ரெயின் ஓட்டணும்னு நினைச்சா எப்படி ட்ரெயினில் போகிறது ஷாப்பிங் போறீங்க உங்கள் ஜாதிக்காரன் கடையில் தான் ஜாம ஆகணும்னா நீ கடைசியில் வரைக்கும் சோறு சாப்பிடாம என்ன செய்யணும் அப்படி நான் சொல்கிறது கரெக்ட் தானே ஸ்கூலுக்கு போகிறீங்க உபதேசம் எகிப்தன் வந்து சமயத்துக்கு ஏத்த மாதிரி மாறுவான் அவன் பச்சோந்தி யோசிப்பு வந்து அந்த பஞ்சத்தை நிவர்த்தி சேர்ந்து சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லி அழகா அதனுடைய விளக்கத்தையும் கொடுத்து இப்படி பண்ணாதான் நாளைக்கு பாருங்க ஓடிய விடுவோம் ஒன்று பாவி ரெண்டாவது தன்னை ஒரு பெரிய பொருட்டாக என்ன செய்கிறது எண்ணிக்கொள்வது தாழ்த்தணுங்க இந்த கூட்டமே தாழ்த்துறதுக்கு தான் தாழ்த்துறதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு காலில் விழுறதுக்கு முத்தம் செய்கிறதுக்கு ஒப்புரவாகிறதுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு சகிக்கிறதுக்கு மறக்கிறதுக்கு மன்னிக்கிறதுக்கு இதுக்கு தான் இந்த என்ன கூட்டம் இந்த கூட்டம் இதை நம்ம வந்து பயன்படுத்தணும் ஆண்டவர் வந்து உனக்கு உயிரோடு இருக்கும்போது இப்படி ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு இல்லைன்னு சொன்னால் கஷ்டம் நமக்கு கத்துற அப்படி ஒரு வாய்ப்பை தந்து தர்றதே பெரிய ஜா ஒரு கிரும தான் சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு எகிப்தருடைய ஆவி விலைக்கு வாங்குவது எகிப்தருடைய ஆவி பாவத்தை தூண்டுவது அந்த பெண்ணு பாருங்கள் அவனை போட்டு ஒரு வழி பண்ணி அபாண்டமாக அவன் மேலே குற்றச்சாட்டை தூக்கி கவிச்சிட்டான் பொறுவருடைய மனைவி பண்ணதெல்லாம் பண்ணிட்டு யார் மேலே குற்றஞ்சாட்டியாச்சு இடம் கொடுக்க கூடாது சரியான ஐக்கியம் இல்லாத சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன் இவன் வீட்டுக்கு போக மாட்டேன் யாத்திராக ஒன்னு பதிமூணு வேலை வேலை மற்ற எ என்ன ஆகும் அந்த ஸ்பிரிட் வரவே கூடாது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் எகிப்தியருடைய ஆவியுடைய தன்மை என்னன்னா மற்றவங்களை ரொம்ப கொடுமையாக நடத்துறது ஒரு சில புருஷன் மாதிரி மனைவி எப்படிதான் வச்சிருக்காங்க மெஷின் மாதிரி தான் ஏன் அதை வச்ச ஏன் அதை இங்க வச்ச ஏன் அதை அங்க வைத்தா அதை ஏன் அப்படி செய்தா இப்படி அதாவது எதுக்காவது ஒரு ஒன்பது நெஞ்சிடறது எழுத்துறது சில வீடுகளில் பாருங்க ரொம்ப கொடுமையா நடத்துறாங்க ஆதி அங்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிட் இருந்துச்சு அவள் உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய்கின்றான் அப்பொழுது அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனான் என்ன பண்ண முடியும் அடிமைகளை கணக்கு கேட்பார் மற்றவங்க என்ன செய்ய கூடாது நடத்தவே கூடாது கவர்மெண்ட் எஜமான குழந்தைக்கு வச்ச கடினமாய் நடத்துதல் அதெல்லாமே நம்முடைய ஜீவி பயங்கரமான தோல்வியை கொண்டு வரும் அந்த பிராக்டிஸை நம்ம விடணும் கொடுமையாய் நடத்துவது கடினமாய் நடத்துவது நல்ல சாப்பாடு கொடுக்கறதில்லை அவங்களுக்கு நல்ல ஒரு உணவு கொடுக்க உடை கொடுக்கறதில்லை எகிப்தருடைய ஆவி யாரையாவது விலைக்கு வாங்குறது பாவத்தை தூண்டுறது அபாண்டமான பள்ளிகளை போடுவது அவங்களோட உட்காந்து சாப்பிட்றதில்ல மற்றவங்களை அறிவுறுப்பா என்றது அடுத்து கொடுமையாய் நடத்துவது நான் நினைக்கிறேன் இந்த கொடுமையாய் நடத்துகிற ஆவி சாராளுக்குள் எப்படி வந்ததுன்னு நான் நினைக்கிறேன்னா இந்த எகிப்துக்கு போயிட்டு வந்த தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் எகத்துக்கு போனாங்களா அது ஆமாம் பன்னிரெண்டில் சாரா எகிபத்தில் போய் சரியாக மாட்டிக்கிட்டே அரண்மனையில் எப்படியோ கத்தர் இறக்கம் பாராட்டி அவளை கொண்டு வந்தார் ஆனால் வெளியே வந்த பிறகு சாராளுடைய கேரக்டரில் எப்படி மாற்றம் இருந்துச்சு எகிப்தருடைய அந்த கேரக்டர் இருந்துச்சு அரண்மனையில் பார்த்தா என்ன மாதிரி ஸ்ட்ரிக்டாக வச்சிருக்காங்க அப்போ நம்மளும் இதே பாலிசியில் பிடிச்சாதான் குடும்பத்தை என்ன செய்ய முடியும் கொண்டு போக முடியும் அப்படி செய்யக்கூடாது கண்டிப்பு தேவை ஆனால் அன்பில்லாத கண்டிப்பு செயல்படாது பிரயோஜனப்படாது தமிழ் சொல்லா நீங்க அடிச்சீங்கன்னா அவனை பிடிக்காம ஒரே ஒரே ஓட்டந்தான் ஓடி போயிருவான் நீங்க எப்படி கண்டிக்கிறீங்க சாரா எகித்துக்கு போய் திரும்பி வந்தபடினால் அவளுக்குள்ள எகித்தின் ஆவி புகுந்து ஆகாரை கொடுமையாய் நடத்தினாள் அந்த ஆவி கடினமாய் நடத்த அவளுக்கு இடம் கொடுத்தது அவரஹாம் அங்கே வாய் செத்தவனாய் மாறினான் என்னவாது பண்ணிட்டு போய் இஷ்டத்துக்கு என்னத்தையா பண்ணு என்னையை மட்டும் தொல்லை பண்ணாமருன்ட்டார் அவரு விசுவாசி இல்லையா பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக அவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டார் ரெண்டு கட்ட மாட்டிக்கிட்டு கிடக்கிறதுக்கு என்னத்தையா நீ என்னவாது பண்ணு அவ இவ்வளோ போட்ட கொடுத்த டார்ச்சரில் அவன் எங்கே ஓடிட்டா விட்டு விட்டு ஓடிட்டா நம்ம அப்படி செய்யக்கூடாது குடும்பத்தை விட்டு துரத்துறது ஊரை விட்டு துரத்துறது காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சகோதரராக ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு எகிப்தனுடைய மனைவி அடிக்கிறது தாய் தகப்பன் அடிக்கிறது புருஷன் அடிக்கிறது இது ஒரு ஸ்பிரிட்டு மனைவி அடிச்சுட்டா நீங்க வந்து ஒப்புரவாகணும் இல்லைன்னா ராபோஜனை அடிக்கக்கூடாது மனைவி அடிக்கிறவங்களுக்குலாம் ராபோஜனம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சட்டம் உபதேசம் புருஷன் அடிக்கிறவங்க எதிர்த்து அடிக்கிறவங்க அது ஒரு ஸ்பிரிட் தான் சண்டைக்கார ஆவி அது சுற்றிக்கிட்டே இருக்கும் மொபைல் ஸ்பிரிட்டுன்னு சங்கீதத்தில் சொல்லியிருக்கு கொடுமையும் சண்டையும் நகரத்தில் சுற்றி வர கண்டைன் அது மதியில் சுற்றிட்டு அது நகரத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த ஆவி வரும்போது எந்த வீட்டில் சான்ஸ் கிடைக்குதோ உள்ள புந்துடும் அப்படி தானே ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஒம்பது அவர்களை அழித்து அவர்கள் வாய்ப்பு அந்த வீட்டுக்குள்ளி இந்த ஆவிகள் சுத்திக்கிட்டே இருக்கிறது வேலைக்காரன் அடிக்கிறவனாய் இருக்க கூடாது சண்டை பண்ணுகிறவனாயிராமல் அடிக்கிறவனாயிருக்க அடுத்து மத்தியில் சொல்லி இருக்கிறது ஒரு ஊழியக்காரன் அடிக்கவும் வெறிக்கவும் தொடங்கினான் அவனுக்கு என்ன உண்டாச்சு நியாய தீர்ப்பு உண்டானது நாலு நாற்பத்தி ஒன்பது தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி தலைப்பட்ட தொடங்குவது கோபம் அந்த ஸ்பிரிட்லாம் இங்க வேலை செய்யக்கூடாது நமக்குள்ள அந்த ஆவி வரவே கூடாது அடிக்கிறது ஒடுக்குது மற்றவங்களை அப்படியே ஒண்ணு மூலமாக்குறது யாத்திரமூட்டினது மற்றவங்களை யாரையும் பேச விடுறது இல்ல யாரையும் பார்க்க வர்றதில்ல யாரையும் நிக்க விடுறதில்லை அப்படியே கானர் பண்றது வந்து எகிப்தியருடைய ஆவி நமக்குள்ள இருக்கா வச்சுகிட்டு நம்ம கஷ்டம் அடுத்ததாக முப்பத்தி அஞ்சு சொல்லி இருந்தபடி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியிடத்தில் வெள்ளி உடமைகளையும் கேட்டார்கள் என்ன இருந்துச்சு அப்போ சொல்ல என்ன கிடையாது அதிகாரம் பொண்ணும் வெள்ளியும் எங்கள்கிட்ட கிடையாது ஆனா எகிப்திட்ட என்ன இருந்துச்சு பொண்ணும் வெள்ளியும் அந்த ஆவி விட மாட்டேங்குது பாருங்க அவன்ட்டு இருந்து கேட்டு வாங்கிட்டு வரான் நம்ம ஆளு இப்ப இவ்வளவு பேர் இருக்கமே எத்தனை பேர் வீட்டில் பொண்ணும் வெள்ளியும் இல்லைன்னு சொல்லுவீங்க பொண்ணும் வெளியும் என் வீட்டில் இல்ல பேங்கில் கூட என் பேர்ல லாக்கர்ல இல்ல கொஞ்ச பேர் தான் இன்னும் ஒரு சிலர்லாம் ரேட்டு ஏறிக்கிட்டு இருக்குன்னு ரேட் ஏறிக்கிட்டு இருக்குன்னு நினச்சிருக்காங்க வச்சுருக்காங்க பிஸ்கட்டு பிஸ்கட்னா திங்கிற பிஸ்கட்டில் தங்க பிஸ்கட் லாக்கரில் வச்சுருக்காங்க நம்ம ஆளுங்க போடுறது இல்லை ஆனால் ஸ்டாக்கில் என்ன செய்யுது இருக்குது பொன் வெள்ளி அது பழைய காலத்தில் அப்படி ஒரு பாலிசி இருந்துச்சு நான் சிவகாசியில் இருக்கும்போது ஒரு இடம் வாங்குறதுக்காக அனௌன்ஸ் கொடுத்துருந்தோம் எவ்வளோ நகைங்க எவ்வளவு வெள்ளி எவ்வளவு பட்டுப்புடவைகள் பட்டு புடவை ஊற்றிட்டு வராங்க இதை கொண்டு வந்து காணிக்கொடுக்குறது அதை வித்தா பயங்கரமான காசு அந்த அதனுடைய என்னது பட்டு சரிகை பழைய காலத்தில் என்ன திக்கா வச்சிருக்கேன் எப்பமோ உள்ள வெள்ளி அது மாட்டுக்கு ஒரு மாதிரி கருப்பிடிச்சு போய் கிடந்துச்சு அதை கொண்டு வந்து கோணியில் கொட்டுறான் நான் நினைச்சேன் இதை போய் என்னத்தையா கொட்டுறான்னு கடைசியா பார்த்தா பாத்தீங்கன்னா தங்கம் அவங்களை எப்போமோ காலத்தி லாக்கரில் போட்டு பழைய காலத்து லாக்கர் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கான் பூட்டிருக்கான் ஒரு விசுவாசி போய் அவங்க பையனை மெட்ராஸ்லேருந்து வர சொன்னார் எருக்கு வர சொன்னீங்கண்ண இல்லை லாக்கர் வந்து எங்கள் அப்பா வந்து நான் திறக்கக்கூடாது எனக்கு திறக்க சொல்லிக் கொடுக்காமல் யாருக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு இது ஓன் காலத்துக்குன்னு சொல்லி என் பையனுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காரு இப்போ இவ்வளவு பிரசங்கம் கேட்டுட்டு இது வீட்டில் இருந்தால் நல்லது இல்லை ஷாபம் அதனால் இப்போ இடம் வாங்கும்போது மொத்தமாக கொடுத்துடலான்னு அவனை கூப்பிட்ருக்கேன் திறந்து கிடந்த அவ்வளவு வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வந்து போயிட்டேன் எகித்தின் ஆவி இருக்கா பாஸ்டர் இருபத்தஞ்சாயிரத்துக்கு வந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறோம் அது முப்பதை தாண்டி நாற்பது தாண்டினா தான் இனசிக்க முடியும் வைக்க முடியும் அப்படியா தங்க சேமிப்பு போய் சேர்றீங்களா சீட்ல பணம் கட்டிருக்கீங்களா எகித்தின் ஆவி உள்ள இருக்கா அமைதியாக இருக்கிறத பார்த்தா எதுக்கு சம்மதம் தெரியல எனக்கு எகிப்தின் பொண்ணுடைமைகள் அதெல்லாம் அநேகருக்குள்ள இருக்கு அது மேல ஒரு ஆவி வாஞ்சை ஒரு சிலர்லாம் கல்யாணத்தில் போட்டுக்கிறாங்க ஒரு சிலர் ரிசபஷன்ல போட்டுக்கிறாங்க ஒரு சிலர் வெளியூர் ஃபங்க்ஷனுக்கு போடுறாங்க நான் சொல்றேன் ஓபனா இன்னைக்கு சொல்றேன் இந்த கூட்டத்தில் சொல்றேன் நீ கலத்தாத உனக்கு சொல்ற ஒரு சான்ஸ் நகைய நிசையாத கலத்துவே கலத்தாது கலத்தினால் போடவே போடாது சரிதான் நீ கலத்திட்டு இந்த டபுள் ஆக்ட் ட்ரிபிள் போட்டுக்கிட்டு வெளியே போகும்போது போட்டு எங்கேயாவது விசுவாசி பண்ணாலும் மாட்டிக்கிட்டு தோத்திரம் தோத்திரங்கிறது அவனை பார்க்காம அங்கிட்டு கூட்டி சந்தியா ஊழியக்காரனை பார்த்து அடுத்த பஸ்ல ஏறி ஓடுறது வேண்டாம் வேண்டவே வேண்டாம் நம்மளை பார்த்த உடனே தோத்திரம் பண்ண முடியாது அதனால இவங்க அடுத்த பஸ் ஏறி ஓடுறது அடுத்த திருவழியா ஓடுறது அடுத்த சந்த ஓடுறது கடைகளுக்கு ஓடாத தெளிவாயிரு பரலகம் போனா களத்து பறலகம் போனா திரும்பி என்ன செய்யாத போடாத அவ்வளவுதான் ஒன்று நீ பாவியாயிரு இல்லாவிட்டால் பரிசுத்தான ஆயிரு நீ அனலாயிரு இல்லாவிட்டால் என்ன செய்ளிராயிரு நடுவில்ர் தங்கள் கண்களை ஏற எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் எகிப்தியர்கள் தங்களுக்கு பின்னே வருது ஒருத்தனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது எகிப்தனுடைய ஆவி எகிப்தனுடைய ஸ்பிரிட் என்னன்னா அவன் எங்கே போனான் அவன் எங்கே போனா என் புருஷன் எங்கே போயிருக்காரு என் பிள்ளை எங்க போயிருக்கு மனைவி வீட்டில் இருக்காளா இல்லை வேற எங்கேயாவது போயிட்டாளா என்னது ஃபாலோ பண்ற ஸ்பிரிட் அவங்க எங்கே போனாங்க இவங்க எங்கே பேசுனாங்க இவங்க இன்னைக்கு வந்தாங்களா இங்கே நின்னாங்களா அங்க நின்னாங்களா அவங்க கிட்ட போனாங்களா இங்கே போனாங்களா பின்ன நீ ஏன் ஃபாலோ பண்ற தேவன் அறியாம ஒன்றுமே நிசையாது நடக்காது அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை நீடெக்டிவ் குரூப்ல வேலைக்கா சேர்ந்துருக்க ஒரு சில விசுவாசிகள் இவங்களுக்கு ஒரு குரூப்புக்கு நான் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் அவங்க அங்காங்க இவங்க அங்க போனாங்க இங்க போனாங்க இது ஒரு டீம் சபைக்குள்ள நினைச்சு வேலை செய்யுது பாஸ்டர் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் எங்க இருப்பாரு அவருடைய வெளியே போக கூடாதா கடைக்கு போக கூடாதா விசிட்டிங் பண்ணக்கூடாதா ரோட்ல கூட்டறதுக்கு போக கூடாதா ஒன்னாரு பின்னால போற வேலையை நீ பாட்டணும் ஒரு பிரச்சனை முடிஞ்சுச்சா அடிச்சுடைய பின்பற்ற கூட போயிட்டாங்க அவங்க எங்க இருந்து போயாச்சு எகித்த விட்டு போயிட்டான் அவனை விடு அவன் சாவுறான் வாழ்றான் அதை பத்தி நீ உனக்கு அவல இல்ல திருப்பியும் யாரு ரத்தான் புறப்பட சொன்னான் உடனே புறப்பட்டான் வண்டி தீட்டு கிளம்பி வந்துட்டான அவனால இருக்க முடியல பாத்தீங்களா ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா ஸ்தோத்திரம் திருப்பி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அதை பேசவே கூடாது நான் அப்படிலாம் நான் பஞ்சாயத்து பண்ண ஒரு இடத்துல பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு ஒரே ஃபேமிலி தான் புருஷன் மனைவிக்குள்ளதான் பிரச்சனை வேற யாருக்குள்ளயும் பிரச்சனை இல்லை இதுல நடுவுல பிள்ளைங்க பாவம் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு ஒரு லிமிட்டுக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதை பார்த்து ரெண்டு பிள்ளைகளும் பேசிக்கிச்சு ஏய் இவங்களுக்கு நம்ம பிறந்தது பெரிய தப்பு யார் ரெண்டு பிள்ளைகளும் நம்ம ரெண்டு வரும் இன்றைக்கி சூசைட் பண்ணிடலாம் இதுங்க ரெண்டும் சாவுதா இருக்குதோ என்னத்தையாவது பண்ணி தொலையிடும் இதுங்களால நமக்கு ரொம்ப கேவலம் யாரை சொல்கிறா ரெண்டு பொண்ணுங்களும் பேரண்ட்ஸை பற்றி பேசுது வேஸ்ட்டு நம்ம வாலிவு பிள்ளைகளாக தாண்டிட்டோம் இதுங்க ரெண்டு பேரும் சண்டையை போட்டு சபையிலையும் காவலாம் குடும்பத்திலையும் காவலாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது வீட்டில் ஒரு சமாதானமாகவே இல்லை அதனால் நான் செத்துப்பிடலான்னு யோசிக்கிறேன் உடனே அவா சொன்னால் ஆமாம் அதுவும் நல்ல முடிவு தான் நம்ம செத்துடலாம் இதுங்க என்னத்தையாவது போய் தொலைகிட்டனு சொல்லிச்சு அப்போ அதில் ஒருத்தி சொன்னால் நம்ம முடிவை யார்கிட்டையே சொல்லிடுவோம் பேரண்ட்ஸ் டேயே சொல்லிடுவோம் சொன்ன ரெண்டு பேருக்கும் பேயறிஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு உடனே எனக்கு ஃபோன் வாஷ்ரூம் உங்களை பார்க்கணும் என்னென்ன இல்லை ஒரு சின்ன பிரச்சனை இது என்னடா இது திருப்பியும் பிரச்சனை கிளப்பிட்டாங்களே பணம் இருக்கு கார் இருக்குது பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்குது நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்கிறான் கம்பெனியெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியுது ஆனால் எதோ அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணத் தரல ஆ ஃபேமிலியாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணத்தரல புருஷனை கனம் பண்ணத் தரல மனைவியை மதிப்பிக்கத் தெரில இதுதான் ப்ராப்ளம் இவங்க வர்றாங்கன்னு ஒன்று எனக்கு பக்கு பக்கு பக்குன்னு என்ன சுவாமி பண்ணுறது இது எங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்கிறதுன்னு அப்போ கத்துறேன் என் சொன்னார் வந்த உடனே சொல்லிடு பழைய அதை பேசுனீங்க குடும்பம் சோழி முடிஞ்சிது இன்னையோடு பழைய அதை நிச்சயக்கூடாது பேசாத பூர்வ மாணவிகளை பேசாத எதையும் பேசாதன்னு சொல்லு அதுக்கு பிறகு பாருன்னார் வந்த உடனே வந்து உட்கார்ந்தாங்க இப்படி இப்படி சின்ன பிரச்சனைகள் பிள்ளைங்கள்லாம் இப்போ அப்செட் ஆகிட்டாங்கன்னு ஆமாம் எதுக்கு உங்களுக்கு பிள்ளைங்க தேவையே இல்லையா உங்கள் ரெண்டு ஊருக்கு தானே சண்டை உங்களுக்கு பிள்ளைங்க மதிப்பு கௌரவம் சபையில் மதிப்பாக இருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல உங்கள் ரெண்டு பேரும் பிரச்சனை ஈகோ பிரச்சனை இல்லை நீங்கள் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க போட்டு அந்த பிள்ளைங்க உங்களுக்கு தேவை ஆ இல்லை அப்படி இல்லை இனிமேல் நாங்கள் அப்படி செய் அப்படின்னா கற்றுற சொல்கிறத சொல்கிறேன் இனிமேல் நல்லமானது என்ன செய்யக்கூடாது பேசணும் இன்றைக்கு வரைக்கும் நல்லாயிருக்கு அன்னையோடு ஜவிச்சு அனுப்பி விட்டேன் துரத்தி விட்டேன் பிசாசை நம்ம ஆளுங்க அப்படி இல்லை அதுக்கு பிறகும் அப்படியே பின்னாலே சங்கரித்தலை பிள்ளைகள் எல்லாம் அடக்கம் அணிஞ்சார்கள் ஆவிக்கு இடம் கொடுத்தோம்னா நம்முடைய தலைச்சன் அடிபடும் வீட்டில் பல இழப்புகள் வரும் நம்ம கவனமா இருக்கணும் நம்ம கவனமா இருக்கணும் எகித்தின் ஆவியினுடைய நியாயத்தீர்ப்பு என்னன்னா தலைச்சன் அடிச்சிடும் அடி வாங்கி அது ஆவிக்குரிய விதத்திலையும் எடுக்கலாம் எழுத்தின் எடுக்கலாம் ஆவிக்குரிய பிரகாரம் நம்முடைய நமக்கு தலைச்சன்கிறது பரலோகம் பரலோகம் மகிமை நமக்கு மூத்தது இளையது எல்லாம் என்னதே உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம் எகிப்துடைய ஆவிக்கு இடம் கொடுத்தா சிங்காசனத்துக்கு போகக்கூடிய தலைச்சன் போயிடும் நித்திய ஜீவன் போயிடும் எகிப்தருடைய ஆவி நம்ம எக்கார்க்கு மட்டும் இடம் கொடுக்க கூடாது எகிப்தருடைய ஆவிக்கு நம்ம எந்த சூழ்நிலையில் இடம் கொடுத்தாலும் தட்டிடும் எழுத்தின் பிரகாரமாகவும் அடி வாங்குவோம் குடும்பத்தில் சில மரணங்கள் பாதிப்புகள் வந்து நம்ம நாமே நாமே இடம் கொடுத்துடக் கூடாது அடுத்ததாக உபாகமும் ஏழு பதினஞ்சு உன்னை விட்டு விளக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்று உண்மையில் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார் உனக்கு தெரிந்திருக்கிறோகத்தை பயங்கரமான வியாதி நம்ம வியாதி படும் போது இந்த நாட்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க மற்றவங்க வியாதி பட்டவங்களை அற்பமா என்ன கூடாது ஆனா அதே நேரத்தில் வியாதி பொழுது நம்ம உடனே என்ன செய்யணும் பரிசீலிக்கணும் நம்ம சரிப்படுத்தணும் நம்ம நம்ம பரிசோதிச்சு பார்க்கணும் ஏன் ஏன் இந்த வியாதி ஏன் தலைவலி அதாவது நான் சொல்றது என்னன்னா ஒரு நாள் தூங்காம இருந்தால் தலைவலி வரும் அது ஒரு பிரச்சனைக்குரியதில்ல அதிக உழைப்பு அதிகமா உழைச்சா உடலுக்கு என்னதுதான் பிரச்சனை தான் அதில வியாதிகள் நமக்கு வரவே கூடாது அப்படிப்பட்ட சில வியாதிகள் சிலருக்கு என்ன செஞ்சிருது வந்துடுது நம்ம உட்காந்து நல்லா பரிசீலிக்கணும் ஆண்டோடைய சமூகத்தில் பரிசோதிக்கணும் ஆண்டவரே எங்க எங்க எங்கன்னு ஆத்மநேசர் எங்கே விட்ட ஏன் இப்படின்னு எனக்கு அனுமதிக்கப்பட்டது நம்மை நாமே நிதானித்த நிச்சயணும் அரியன் எகிப்திருக்கு பயங்கரமான வியாதி அப்படிப்பட்ட வியாதிகள் நமக்கு அனுமதிக்கப்படக்கூடாது யோசுவா இருபத்தி நாலு அஞ்சு வாதை நான் மோசியையும் அனுப்பி எகிப்தரை வாதித்தேன் எகிப்தரை வாதித்தேன் எகிப்தியருக்கு பத்து விதமான கத்த அனுப்பினார் பத்து விதமான பத்து வாதை அவனுக்கு அனுப்பினார் நம்முடைய விசுவாசிகள் வாதிக்கப்படுறது ரொம்ப கஷ்டங்க சோதன இருக்கிறோமா அதனால வாதைங்கிறது பெரிய கொடூரமானது தாங்கவே முடியாது அதனால்தான் கூடாரத்தை அணுகாது சகிக்க முடியாம புலம்பி தவிச்சு விசுவாசத்தை விட்டு விசுவாசத்தை மறுதளிச்சு ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைகளுக்கு கொண்டு போறதுதான் என்னது வாதை அந்த தவளை பேனு ரத்தமாய் மாறுறது பயங்கரமான வண்டுகள் அப்படி ஒரு மாதிரி வந்த உடனே அந்த ஜனங்கள் பார்வோன்ட்டு போய் என்னத்துக்கு இவனங்களை வச்சுக்கிட்டு இருக்க துரத்து எங்களால் நினைச்ச முடியல தாங்க முடியல ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடாது அதெல்லாம் எகிப்தனுடைய தாக்குதல் ஒன்னு சாம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தாங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல இருதய உட்கார்றாங்க இருதய கடினம் இருதய கடினம் ஒரு கொடூரமான சக்தி அதாவது என்ன பிரசங்கம் கேட்டாலும் இருதயம் உடையாது சிலுவையை பார்த்தாலும் இருதயம் இசையாது உடையாது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மனம் மாட்டாங்க கீழ்ப்படிய மாட்டாங்க ஒப்புக் கொடுக்க மாட்டாங்க தாழ்ந்து போக மாட்டாங்க மன்னிக்க மாட்டாங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்க ஒருத்தட்ட போய் ஒப்புரவாக மாட்டாங்க அது என்ன ஆனாலும் சரி அந்த ஸ்டப்பன் நேச்சர் வணங்கா கழுத்துள்ள ஜனங்க மார்க்கு பதினாறுல பதினாலுன்னு நினைக்கிறேன் உயிர்த்தெழுந்த இயேசு திரும்பி வந்து உயிர்த்தெழுந்த சூழ்நிலையில அதன் பின்பு பதினோரு வரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் உயிர்த்தெழுந்த ஒரு காரணம் இருதய கடினம் எவ்வளவு கத்திர ஒன்றை பேசுறாரு பைபிள் படிக்கும் போது பேசுறாரு தரிசனத்துல பேசுறாரு திரு பேசுறாரு ஊழியக்காரன் மூலம் பேசுறாரு மெசேஜ் மூலமா பேசுறாரு பெரியவங்க மூலமா புத்தி சொல்ல வைக்கிறாரு எவ்வளவு காரியத்தின் மூலமா கத்திர ஒன்றை பேசுறாரு கிருபியுள்ள தேவன் நீ விட்டு மன்னிச்சிரு சகிச்சிரு மன்னிச்சிரு தூக்கி விட்டுரு எல்லாத்தையும் குப்பையில போடு திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த நாய் கக்குனதை தின்னு மாதிரி டமால் மறுபடியும் பழைய லெவலுக்கு வந்து நின்று வரக்கூடாது அது நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து இருதய கடினம் வரவே கூடாது ஒரு சிலர் எல்லாம் கத்திரி எவ்வளவோ சிட்சிக்கிறார் பார்வனை போல சிட்சிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது பத்து வாதை நம்ம சொல்றோம் சும்மா சிம்பிளா சொல்ல வாதைன்னு தவளைன்னா ரெண்டு தவளை மூணு தவளை இல்ல சாப்பாடு பிளேட்ல குதிக்கும் இன்னோட விட்டுறே ஜி முடிச்ச உடனே அதுக்குள்ள தவளை போயிச்சு தான் போல் நம்ம ஜெயிச்சிடலாம் அதெல்லாம் விட முடியாதுமா இருதயம் கல்லாய்ப்போன விசுவாசிகளும் ஊழியர்களையும் வச்சுக்கிட்டு என்ன பிரசங்கம் பண்ணாலும் நான் ஒன்று ஒன்றரை மணி நேரம் ஆள் லூயா பயங்கரமாக கற்றுனாலும் முழங்கால் போடுவோம்னா முழங்கால் போடாது இது ஒரு இது பிடிவாத பிறவிகள் திமிர்வாத பிறவிகள்லாம் ரொம்ப இருக்குது ஊழியத்திலையும் இருக்குது வெளியே இருக்குது எல்லோரும் முழங்கால் போடுவோம் அப்படின்னா அப்படிங்கும் உட்காந்துருக்கோம் இதெல்லாம் எகிப்தினுடைய ஸ்பிரிட்டுங்க அப்படியே காலை முடக்க கூடாது ஹதயத்தை கல்லாக்கி வச்சு உட்காந்துட்ருக்கோம் அடுத்து சங்கீதம் நூற்றி அஞ்சு அவர்களுக்கு புறப்பட்டியர் கட்டபடினால் அவர்கள் விட்டாங்க அவங்க புறப்பட்ட போது அவர்கள் மகிழ்ந்தருடைய ஆவி பயம் வெளியே மட்டும்தான் அது அப்படி எப்படிமா ஆனா உள்ளுக்குள்ள என்னதே ஒரு அலர்ஜி ஒரு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு என்ன நடந்துருமோ இப்படி போனா அப்படியா அப்படி போனா இப்படி ஆயிருமோ ஒரு பயத்தின் ஆவி தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் பயப்படவே கூடாது எகிப்து பயந்து சகோதரனு ராஜ்யத்தோட ராஜ்யமும்படியாக போர் கலக்க பண்ணுவேன் விசுவாசி விசுவாசியோட சண்டை போடுறான் ஊழியக்காரங்க ஊழியக்காரங்களோட சண்டை போடுறாங்க ஊழியர்களும் விசுவாசிகளும் சண்டை போடுறாங்க அவிசுவாசியும் விசுவாசியும் சண்டை போடுறான் இது என்ன நிலவரம் எகிப்தி நாவி பாருங்க அவங்களுக்குள்ளேயே ஐக்கிய ஆகுது எகிப்தியரை எகிப்தியரோடு என்ன செய்வேன் போர்களுக்க பண்ணுவேன் இன்னைக்கு நடக்குது ஊழியக்காரங்களுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வுகள் குழப்பங்கள் வாக்குவாதங்கள் விசுவாசிகளுக்குள்ளேயே வாக்குவாதம் பன்னெண்டு சீசர்கள் அதை திடீர்னு ஒரு நாள் இயேசு முன்னால போயிட்டாரு பின்னால ஒருத்தன் ஒருத்தரை பிடிச்சி நினச்சிட்டு இருந்தான் தள்ளிட்டு இருந்தான் ஏசு கேட்டார் என்ன பண்ணு உடனே அவங்க இல்லை ஒன்றும் இல்லை ஒன்னும் இல்லைனா உங்களில் யாராவது பெரியவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன செய்ய பணிவிட ஏன் பெரியவனா இருக்கிறன்னு சண்டை போட்டு சுத்திட்டுங்க எதுக்கு இப்ப நீ செய் இருக்கிறதே பேர் இதுல பெரியவன் என்ன கிரீட் கொடுத்துறாங்க வாசிங்க ஒருவரை ஒருவர் தள்ளி கொண்டு வருவான் ஏசு கேட்டார் என்ன விஷயம் என்ன யார் வாக்குள்ளே விசாரிக்க வாக்குவாதம் உண்டாயிற்றுக்கு என்னப்பா தொடங்கிட்டீங்களே நான் இருக்கும்போது நான் தலைவர் இருக்கும் போது நீ இப்ப யார் பெரிய அடுத்த தலைவர் யாருங்கிறது பிரச்சனை பண்ணிட்டீங்களே இருபத்தாறாம் வசனம் உங்களை பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணி உடைய போலவும் இருக்க கடவன் நமக்குள்ள விசுவாசிகள் என்ன பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் விசுவாசிகள் ஊழியக்காரங்கள் என்ன எல்லாரும் ஒன்றுதான் நமக்குள்ள ஏற்ற தாழ்வுகள் செய்யக்கூடாது இருக்கூட இப்ப இவங்க அவங்களுக்குள்ளே சண்டை சோர்ந்து போகும் இன்னைக்கு அது ஒரு டிப்ரஷன் ரொம்ப பயங்கரமா வேலை செய்யுது முந்தி வந்து சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னா அந்த டாக்டரே வித்தியாசமா பாப்பானுங்க மனநிலை என்ன மனநிலை மனநல மருத்துவர்கள் ஆளே போகாது ஏன்னா கொஞ்சம் போகுது கரெக்ட் தானா முந்தி வந்து மனநல மருத்துவர்கள் போட்டுருப்பான் ஒருத்தன அங்கே போக மாட்டேன் ஏன்னா மைண்ட் டிஸ்டர்ப் பண்ண வந்தா அங்க போவான் மென்டல் தான் போவான்னு சொல்லிட்டு ஒருத்தனும் போமாட்டாங்க சைக்காட்ஸ்டினால டாக்டர் என்ன படிச்சிருக்காங்க இதை போய் படிச்சு வந்திருக்காங்க இப்ப பார்த்தா கூட்டம் நிரம்பி ஒழியது எங்க அவன் வீட்டில் இருக்கு சோர்ந்து போகுதல் டிப்ரஷன் எகிப்தருடைய ஆவி அதனால் சோர்ந்து போ சோர்ந்து போகிறது அப்படி ஸ்பிரிட் இருக்கா நமக்கு இருக்கா ஸ்பிரிட் இருக்கா சோர்ந்து போகிற ஸ்பிரிட் இருக்கா சத்தம் போட்டா எதுக்கு சத்தம் போட்டாங்க நம்ம ஏதோ பேசிட்டோம் நடந்துட்டோம் தப்புதான் தான் சரி ரைட் அவங்க சத்தம் போட்டால ஒண்ணும் தப்பு கிடையாது உங்களுக்கு உரிமை இருக்கு ரைட் ஓகே நான் சரிப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் என்னையாலு மத்தியில் சொல்லிட்டாரு சத்தம் போட்டுட்டாரு என்னைய வழியை போட்டுட்டாரு என்னைய பேசினீங்கட்டாரு ஏன் இதில் எப்படி செஞ்சிட்டாரு போச்சு போச்சு போச்சு போச்சுன்னு எங்கிட்ட போய் சந்தையில் நுழைஞ்சிட கூடாது யாராவது சத்தம் போட்டாங்களா கடிந்து கொள்ளட்டும் நீதிமான என்னை என்ன செய்யட்டும் கடிந்து கொள்ளட்டும் நான் ஏற்றுக்கிறேன் என் தலைக்கு அது என்னைய போல இருக்கட்டும் நான் பேசினது தப்பு தான் நான் தான் தப்பு நீங்க உடனே சோர்ந்து போக கூடாது ஆவி எகிப்தருடைய ஆவி அடுத்து சின்ன காரியத்துக்கு கூட அதே அதே சாய் பத்தொன்பது ஆறுல பாருங்க ஆறுகளை திருப்பி விடுங்க பதினாறு பதினாறு அக்காலத்தில் எகிப்தியர் பெண்டுகளை போலிருந்து சேனைகளின் கத்து தங்கள் மேல அசைக்கும் கையசினாலே அஞ்சு நடுங்குவார்கள் எகிப்தியர் பெண்களை போல மாறி தடுமாறி மிரண்டு ஒரு மாதிரி ஆகிரு நாம இந்த நாட்கள் அந்த நிலவரத்துக்கு போக கூடாது பதினாறு இருபத்தி ஆறு சதை பெருத்த உன் அயல் தேசத்தாராகிய எகிப்திய புத்திரோடங்களை பெருக பண்ணினாய் எகிப்தியர் எகிப்தியர் இந்த கடைசி காலங்களில் இந்த சபைகளுக்குள்ள தேசங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்பிரிட் வந்து ஆவி அது பயங்கரமா வருது செல்லுல போன்ல சும்மா இருந்த ரோட்ல போன எல்லா இடங்களையும் சபைகளுக்குள்ள கூட இந்த வேசித்தனத்தின் ஸ்பிரிட் என்ன செய்து வேலை செய்து பிரசங்கம் கேட்டிருக்கும் போதே எங்க இருந்து மெசேஜ் இங்க உட்காந்துக்கிட்டே இங்க உட்கார்ந்து ஆளுக்கு மெசேஜ் என்ன ஆவி பாத்தீங்களா நான் உன்னை தேடி நேரம் காணவில்லை அப்ப நீ யார பார்க்க வந்த நீ கோயிலுக்கு வர்றது யார பார்க்க வந்ததே நான் உண்மை பார்க்க ஆசையா இருந்து பரிசுத்தையும் கால் வைக்காது வரக்கூடாது வந்துட்டு அந்த மாதிரி வரவே இல்லையே உடனே வேற அறியும் உடனே அங்கிருந்தே அந்த வழியில் இருக்க நீ வழியில் தான் இருப்ப நீ பரிசு வழியில் தான் இருப்ப நான் வேற எங்க சொல்லல கிளம்பி இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ரண வைத்தியன் இல்லைன்னா நீங்க சரியாக மாட்டீங்க சீல் புதுக்கணும் யாராவது வர்றா வரலை நீ வந்து தேவசமூகத்தில் முழங்கால போட்டு முழங்கால ஓடிச்சு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போறதை விட்டு விட்டு யார் வரலை யார் என்ன ஏதுன்னு நீ வந்து ஃபோனை போட்டுக்கிட்டு சபைய குழப்பிக்கிட்டு குடும்பங்களை கொழப்பிக்கிட்டு குடும்பத்தை கவுத்துக்கிட்டு இங்கே உக்காந்துட்டு இருக்கிற கவனமாக இருக்கணும் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பாருங்க ஒரு டைம் வரும்போது அப்படி லைட்டாக கையை அசைச்சிருவார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா அவன் தட்டி விட்டுருவாரு இறக்கத்துக்கும் ஒரு என்ன இருக்கு சமுத்திரத்துக்கு என்ன உண்டு ஒரு கரை உண்டு அந்த கரையை தாண்டினா சுனாமி எங்க நிற்கும் அழிச்சுட்டு தான் போகும் ஆண்டவுடைய அன்பு ஒரு லிமிட்ல வந்துட்டே இருக்கும் தேடி லிமிட் தாண்டிட்டு நீயோ யாருனாலும் என்ன செய்யாது நியாய திருப்பு ஆச்சா பூச்சாங்கிறோம் நம்ம ஊழியர்களு செத்து அதுவும் சத்தியம் இதே சுனாமியில யாரும் செத்து இருக்கா நம்ம ஊழியக்காரங்களும் செத்து இருக்காங்க அதனால சுனாமி வரும்போது யாரும் என்ன செய்யாதே அது மூஞ்சி முகாம் பாத்துட்டு இருக்காது ரொம்ப கவனமா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும் வேசித்தனத்தின் ஆவிக்கு நீங்க சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது இடம் கொடுக்க கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சுதான் போகணும் நான் அதனால்தான் இந்த அங்கிள் ஆண்டினாலே எனக்கு பேய் பிடிச்சது மாதிரி இருக்கும் சொந்த அங்கிள் ஆண்டியை மட்டுந்தான் அங்கிள் ஆண்டின்னு சொல்லணும் ஸோ ரோட்டில் போகிறவன் எல்லாரையும் அங்கிள் ஆண்டினு நினச்சக்கூடாது சொல்லவே கூடாது அந்த அங்கிள் வந்தாங்க இந்த ஆண்டி வந்தாங்க எந்த அங்கிள் ஆண்டி நான் நான்லாம் இப்படி ட்ரைனிங் எடுத்துருக்கேன் நான் இப்படி ட்ரைனிங் என்னைய ஒரு ஊழியர்காரர் தாளிச்சுட்டார் என்னைய கொண்டுட்டார் நான் சின்ன பிரதராக இருந்தேன் அசிஸ்டண்ட்டாக ஒரு ரெண்டரை வருஷம் எனக்கு பெரியவரத்திருந்தார் அன்றைக்கி ஃபைத்தம்ல சின்ன கிளாஷ் ஒரு சின்ன போய ஒரு தென்ட்ரல் புயலாக மாறினது குழம்பிடுச்சு எனக்கு தெரியாது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பட் நான் புது ஃபைத்தம்ல பில்டிங் ஒர்க்கில் செஞ்சிட்ருந்தேன் ஒரு பத்து மணிக்கு வந்தேன்னு நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்தவுடனே சின்ன சிஸ்ஸஸ்லாம் ஓடி வந்துடுச்சுங்க நானும் சின்ன பிறகு தானே அவங்க யூனியன் தானே பெரியவங்க முப்பத்தி முப்பது அவங்க ரெண்டு பேரும் பெரியவங்க அவங்க ஒரு சிஸ்டர்ஸ் ஒரு ஆறு ஏழு பேர் நான் ஒருத்தேன் நான் இன்றைக்கி ஜபத்தில் இல்லை எனக்கு போய் சிமெண்ட்டு குழச்சி கொடுட்டாரு போயிட்டேன் சாப்பாட்டுக்கு ஒரு பத்து மணிக்கு வந்தால் ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்துச்சுங்க இன்றைக்கி தெரியுமா காலையில் சரியான ரைடு ஒரு வழி ஆகிடுச்சி ஃபைத்தம் அப்படி இப்படின்ச்சிங்க அப்படியா அப்படின்னு நானும் உட்காந்து கதை கேட்டிட்ருக்கேன் கேட்டவுடனே எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்க சாப்பாடு ஒரு சிஸ்டர் போய் ட்ரெய்த்திக்கிட்டு வந்துச்சு அவ்வளோதான் பெரியவர் அப்படியே ஸ்க்ரீன் ஒதுக்குனார் ரூம்ல இருந்து சரண் நான் அப்படியே ஒரு ரெண்டு ஸ்டெப் பின்னால் போயிட்டேன் காரை ஒட்டி அப்படியே போயிட்டேன் கார் சிஸ்டர்ஸ் அப்படியே போயிடுச்சுங்க நான் பார்த்தேன் இன்னைக்கு சாப்பிட்றது சனியம் பிடிச்சிருச்சு போல் இருக்கு நம்ம இனிமேல் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் இதுங்க வந்து பஞ்சாயத்தை சொல்லிடுச்சு அவர் பார்த்துட்டார் அவர் அப்படி ஸ்க்ரீன் சரணு நான் இப்படி போய்ட்டு அங்கே அப்படி போயிடுச்சு முடிஞ்சு தான் சரியான பஞ்சாயத்து யார் ட்ரே கொடுத்தது உனக்கு ட்ரே யார் கொடுத்தா நான் சொன்னேன் நான் ஒரு பேர் அவங்க ஒரு ஆறு ஏழு பேரில் ரெண்டு பேர் நின்னாங்களா அந்த அக்கா கொடுத்தாங்க அப்படியா இல்லையே நான் பார்த்தனேன் வேற அக்கா வேறதானா கொடுத்தா இன்னொரு ஆள் தானே கொடுத்துச்சி அப்படின்னார் ஆமாம் நானும் பார்த்தேன் ஏன்னா நானும் பார்த்தேன்ல நானும் பார்த்தேன் ஆனால் அந்த அக்கா தான் கொடுத்தாங்க இந்த அக்கா கொடுக்கல அப்படின்னு இல்லை அந்த அக்கா அந்த சிஸ்டர் தான் கொடுத்து இல்லை இந்த அக்கா தான் கொடுத்துச்சி அந்த அக்கா கொடுக்கலன்னு எப்படி அக்கானா எப்படி உனக்கு சித்தப்பா மகளா பெரியப்பா மகளா அப்படின்னா எனக்கு அப்பந்தான் இந்த அக்காவுடைய அர்த்தமே கண்டுபிடிச்சேன் நான் எப்படி உனக்கு சித்தப்பா மகளா பெரியப்பா மகளா எப்படி அக்காங்கிற க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னாரு ரைட்டு நம்ம வந்து வச்ச பொரியலை சிக்கிட்டோம் கவனையினமா அப்படின்ட்டு அப்படின்னு சித்தப்பா மகளும் இல்லை பெரியப்பா அம்மாவும் இல்லை சொல்லிட்டேன் அவங்க யாரு எனக்கு யாரு சித்தப்பா மகள பெரிய மகள என்னையோட மரியாதைய பேசி பழகு சிஸ்டர்னா சிஸ்டர் தான் ரைட் சரின்னு சொல்லிட்டு சமாதானமா போயிட்டேன் சாயங்காலத்திலிருந்து இன்று வரை எல்லாருமே சிஸ்டர் என்று நான் அழைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் யார் தான் சிஸ்டர் தான் அன்னையோட விட்டேன் ரைட்டு இனி அக்காவும் வேண்டாம் ரொம்ப வயசு அக்கா சொல்ல அவர் சொல்வார் இந்த அக்கா அண்ணன் அப்படியே பின்னால போறதெல்லாம் நீ அந்த நில் அங்கு ஆன்டிங்கிறது சும்மா ரோட்ல போறவன் வந்து அந்த நட்டு மாட்டம் வருவான் அந்த அங்கிள் நட்டு மாட்டம் வந்தார் அந்த அவன் நட்டு தானே மாட்டம் வந்திருக்கான் அவனுக்கு இதுக்கு அங்கிள் பேர் கொடுக்குற சொல்றது சரியா தப்பா கீரை விற்கிறவளும் ஆண்டி சொந்தக்காரியும் ஆண்டி பேப்பர் போடுறவனும் அங்கிளு எலக்ட்ரிஷியனும் அங்கிளு இதெல்லாம் விடுங்க கரெக்டாக நிப்பாட்டுங்க நீங்களும் இல்லா சுத்தி சொல் அத மாதிரி இந்த ஆண்டி அங்கிள் ஒரிஜினல் உண்மையான ஆங்கிளா மாறிடுவான் அப்படி வர வேண்டாம் பிரதர்னா பிரதர் சிஸ்டர்னா சார் அடுத்து அப்போ சொல்ல ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும்கல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்திருந்தான் எகித்துனாலே சாஸ்திரம் தான் கூப்பிட்டா போதும் பார்வனுக்கு முன்னால மோசனு பார்வன் அடுத்த கூப்பிட்டாள் யாரும் ஜோசியக்காரனை கூப்பிடு சாஸ்திரிய கூப்பிடு குறிசொல்றவனை கூப்பிடு இவன் என்னவோ ஒரு கம்பு கொண்டு வந்திருக்கான் கம்புக்கு போட்டா என்ன ஆகுது அவன் என்ன பண்றான் கூப்பிடு டக்குன்னு போட்டான் அதுவும் என்ன அவனுக்கு கூடிய யார வச்சிருக்கான் நீ பெண்டை கோசில இந்த சாஸ்திரம் குறி சொல்றது அஞ்சனம் பார்க்கறது அதுக்கெல்லாம் போக கூடாது இந்த கிறிஸ்டோவர் ஒருத்தர் எழுதியிருக்காரு திருமறை அறிஞர் ஒருத்தர் கிறிஸ்டின் வேல்ட்ல கிறிஸ்டோவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரு பேமஸ் பிரீச்சர் இறந்துட்டாரு அவர் சொல்றாரு கோடாங்கிகள் இதை தேடி ஒரு குறிப்பிது சபையை விட்டு அவங்க பின்னால் அழைது எச்சரிக்கையா இருங்கள் எப்படி இப்போ நம்ம ஆளுங்க பாதிவர் நீங்கள் செவ்வம் பண்ணுங்க என்ன என்ன சொன்னார்ன்னு சொல்லுங்களேன் உடனே அவங்க சொல்லுவாங்க என்ன சொன்னார் உடனே அதுக்கு ஒரு ரெண்டு வசனம் சொல்லி விட்டால் போதும் அடுத்த வர இவன் வருவான் திருப்பி என்ன சொன்னாங்க இப்போ எங்கே வந்துருச்சு கிறிஸ்தவ குடங்கிகள் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை சாஸ்திரம் பார்க்கறதுலாம் நமக்கு ஒளி ஊழியத்தில் ஆகாது விசுவாசிகள் சாஸ்திரம் பார்க்க எகுத்தின் சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேறினவர்கள் பாச ஜோ சொல்ல கல்யாணத்தை டைரியில் எதுதான் என்னது முகூர்த்தம் அவர் சொல்றது என் டைரியில் என்னைக்கெல்லாம் என்னைக்கு கல்யாணம் இல்லை கூட்டம் இல்லை என்னைக்கு ப்ரோக்ராம் இல்லாமல் ஊழியம் இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் என்னது முகூர்த்த நாள் அன்னைக்கு தான் டைம் தருவேன் நீ அங்கே நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா என்ன செய்யாது தரமாட்டேன் அதை பார்த்து நான் என் டைரியில் ஃப்ரீ தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு மூர்த்த நேரம் தேவ சமூகம் அவ்வளோதான் நம்ம ஆளுங்க பாருங்க பயங்கரமாக சாஸ்திரம் பாக்குறாங்க பார்க்குறீங்களா ஆ இங்க வராங்க கத்திர என்ன பேசுறாரு இங்கே ரஃப் அண்ட் டப்பாக சரி இது ஒத்து வராது வேற எங்கேயாவது கூட்டத்துக்கு போவோம் அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என் மகளே என் மகனை யாராவது சொல்கிறான் நான் பார்ப்போம் இது கூட கிறிஸ்தவ சாஸ்திரம் நம்முடைய வாழ்க்கையில நாம் சாஸ்திரங்கள்ல போகக்கூடாது அடுத்ததாக எவரையர் பதினொன்னு 29 ஒன்பது எபரையர் 29 இருபத்தி ஒன்பது விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போல கடந்து போனார்கள் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் துணி துணிஞ்சு எதனாலும் எதனாலும் பேசுறது இன்னைக்கு சொல்றேன் நீங்க பேசுற எல்லா வார்த்தையும் எனக்கு வருது இதுக்கு நெட் எல்லாம் தேவையில்லை நெட் இல்லாமலே ஒர்க் பண்ணும் சாட்டலை புருஷன் என்ன பேசினோம் எல்லார பத்தி உள்ள கதைகளும் வந்துகிட்டே இருக்கும் இல்லைன்னா நாங்க ஊழியம் செய்ய முடியாது எல்லா செய்தியும் கரெக்டா வந்துட்டு எங்க எங்க எங்க எங்க என்ன கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் இல்ல கரெக்டா ஸ்பாட்டா கரெக்ட் டயத்தில் கிடைக்கும் துணிந்து நம்ம பேசக்கூடாது எதையுமே அது சவுலின் ஆவி சவுல் சொல்றேன் நீ ஏன் பலியிட்டதுக்கு முன்னாலுக்கு செஞ்சிட்டே துணிஞ்சி எதையுமே செய்யாதீங்க பயத்தோடு செய்யுங்க செங்கடல் விளந்த உடனே ஆண்டவர் பிளக்க வச்சிருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு இஸ்ரேல் ஜனம் அவ்வளவு பேரும் போயிட்டான் என்ன நடக்கும் செங்கடலை பிளந்தவருக்குறாரு மொத்தமாக மூடிவிட்டார் ரொம்ப கவனமா இருக்கணும் துணிஞ்சி நம்ம எதையுமே பரிசுத்து கை போட்ட கூடாது ஆண்டவர் நம்ம வந்து தெய்வீகத்துல தலையை போடக்கூடாது எப்படி நெறிந்த நாணல் கோளாகிய எகிப்து எகிப்த பத்தி ஆண்டு சொல்ற வார்த்தையை பாருங்கோள்னாலே அது அவ்வளவுதான் காத்து இப்படி அடிச்சா அப்படி ஆகும் தண்ணி இப்படி வந்தா அப்படி சாயும் அதுக்கு பேரே நானல் அதுல வேற அது எப்படி இருக்கு நெறிந்த நாணல் கோள் நம்ம வந்து இங்கே இங்கே தலையை காட்டுறது வெளியே பணம் நினைச்சிருது வாழை காட்டுறது இந்த விலாங்கு மின் மாதிரிலாம் இருக்கக்கூடாது நழுவி நழுவி நழுவி அங்கே தலைய அங்கே ஒரு அங்கே பார்த்தா தோத்துறோம் தோத்திரம் இங்க பார்த்தா தோத்திரம் தோத்துறோம் அங்கே பார்த்தா பிரச்சனைகளை தலையிடுறது வம்பு இழுக்கிறது அங்கே போகிறது கதை அடிக்கிறது டபுள் ஆக்டெல்லாம் ஆகவே ஆகாது த்ரீ டைமென்ஷன் ஃபோர்த் டைமென்ஷன்லாம் நினைச்சக்கூடாது ஒர்க் பண்ணவே கூடாது நானல் கோலா இருக்கக்கூடாது சாஞ்சபோக்கம் சாயிர செம்மறியாடு அப்படி வரக்கூடாது நீ நானல் கோள் அல்ல சீமோன் என்று சொன்னால் என்ன பெயர் என்ன அர்த்தம் இயேசு அவன் பேர் எப்படினாரு கேபா பேதுரு பத்ரோஸ் பாறை அவனுக்கு பேர் என்னது நானலா இருந்தவன பாறை அழைத்தார் எகிப்து வந்து நானல் கோல் அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அதுல போய் ஒருத்தஞ்சு நிக்க முடியாது எகித்தனை நம்ப முடியாது இன்னைக்கு இங்க இருப்பா நாளைக்கு அப்படியே ஆடி போயிருவான் உறுதிலாத தன்மை 7-14 பதினாறு என்பங்களாலும் சிங்காரித்தேன் எகிப்துல உள்ளது மெல்லிய வஸ்திரம் மெல்லிய வஸ்திரம் வந்து நமக்கு பெந்தகோஸ்காரங்களுக்கு இந்த உலகத்தில் ஆகாது பர்லவத்தில் ஆகும் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு அளிக்கப்பட்டது அது பரிசுத்தம் நீதி அதை நினைச்சுக்கிட்டு இங்க எதை போட்டு அலையக்கூடாது டிரான்ஸ்பரண்டா செய்யக்கூடாது மெல்லிய ட்ரெஸ் போட்டு அலைய கூடாது உடலை மறைப்ப மறைக்க கற்பை பாதுகாக்க இதுக்குத்தான கத்திர நமக்கு எது கொடுத்திருக்காரு ட்ரெஸ் கொடுத்துருக்க ஆண்ட ஒரு ஆரம்பத்தில் மனுஷனுக்கு கொடுத்த ட்ரெஸ் என்னது சொல்லுங்க தோல் உடை மனுஷன் செஞ்சு வச்சது என்னது அத்தி அது காஞ்சி போவோம் தோல் உடை கொடுத்த நம்ம இப்ப எங்க வந்துட்டோம் கண்ணாடி இலை பைபர்ல வந்துட்டோம் டிரான்ஸ்பரண்டா வந்தாச்சு உடையில ஒரு மாற்றம் இருக்கணும் எகிப்தின் உடை உனக்குள்ள இருக்கக்கூடாது நான் எல்லா ஊர்லயும் சொல்றேன் எல்லா கூட்டத்திலையும் சொல்றேன் அவுரங்கசீப்பு கதையை சொல்லுவேன் தெரியுமா அவுரங்கசீப் மொகலாய மன்னர் டெல்லி ஒரு நாள் அரசவைக்கு அவங்க மக வந்துட்டாளா வாலிப பொண்ணு எல்லாரும் அவளே திரும்பி திரும்பி பார்த்தாங்களா ஏன்னா அவ போட்டிருந்த ட்ரெஸ் எப்படி முஸ்லீம் பொண்ணு அவ போட்டிருந்த வரதா இல்லை என்னது மெல்லிய வஸ்திரம் போட்டு அசிங்கமா அவளுக்கு அழகா இருந்துச்சு அவ்வளவு பேரும் தான் மகளை திரும்பி திரும்பி திரும்பி பார்த்தத பார்த்து இவனுக்கு என்ன வந்துருச்சு உச்சகட்ட கோபத்துக்கு வந்துட்டான் ஏய் பிசாசு மாதிரி இவ்வளவு பெரிய அரச வேலை எந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டா மெல்லிய ட்ரெஸ்ஸை போட்டு அசிங்கமா வந்துட்டாளேன்னு அவளுக்கு எல்லாரும் கணம் பண்றாங்க எல்லாரும் விஷ் பண்றாங்கன்னா இவனுக்கு தான் புரிஞ்சுது தகவனுக்கு ஓஹோ நம்முடைய பிள்ளைய எல்லாம் தப்பா எல்லாம் பாக்குறான் அசிங்கமா வந்துட்டாளேன்னு இப்போ எந்த பேரண்ட்ஸுக்கு இப்படி ஒரு அறிவு இருக்கு இவங்களே அப்படி அசிங்கமாக ட்ரெஸ்ஸை போட்டு தான் பிள்ளைகளை கூப்பிட்டு வரான் வண்டியில் வச்சுட்டு வரான் கோயிலுக்கு கூப்பிட்டு வரான் ரோட்டில் கூட்டு போறான் எல்லா இடத்துக்கும் பிள்ளைகளுக்கு இவங்க தானே வாங்கி கொடுக்குறாங்க அவனுக்கு அந்த அரசவையில் அந்த வேகத்தை காட்ட முடியாமல் சரின்னு சொல்லிட்டு மகளை சமாளித்து அனுப்பிட்டு மந்திரியை கூப்பிட்டான்னா இந்த ட்ரெஸ்ஸை செய்த கலைஞனை நான் பார்க்க வேண்டும் இந்த ட்ரெஸ்ஸை உண்டு பண்ண ஆ ஆளை நான் பார்க்கணும் அவனுக்கு எதாவது செய்யணும் நான் உடனே மந்திரி இந்த ட்ரெஸ் எங்கேருந்து வந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சி யாரை கொண்டு வந்துட்டான் நெசவு கொண்டு வந்துட்டான் அந்த மெல்லி வஸ்திரம் தெரிஞ்சவனை கொண்டு வந்துட்டான் அவன் என்ன நினச்சான் இன்றைக்கி நமக்கு என்ன கிடைக்கப்போது பரிசு கிடைக்கப்போன்னு இவன் வந்த உடனே இவன் சொன்னான் இவன் ரெண்டு பெருவர் கட்ட பெருவரலை கை பெருவரில் என்ன செய்ய துண்டிச்சு இனிமேல் என் தேசத்தில் இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை செய்யக்கூடாது செய்யவே கூடாது இன்னைக்கு அசிங்கப்படுத்தின மாதிரி என் பிள்ளை வந்தது மாதிரி எந்த பிள்ளை என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது ரெண்டு விரல் கையில் உள்ள பெருவரலை துண்டிச்சிடு அந்த நெசவையும் என்ன செய்யக்கூடாது அடிக்கக்கூடாது நம்ம அப்படியே செய்வோம் எங்க டைசா இருக்குன்னு தூத்துக்குடி போய் தேடிட்டு வரான் கடையை இல்லைன்னா திருநெல்வேலி போறான் ரெண்டுல இல்லைன்னா மதுரை போறான் இன்னும் ஒன்றும் இல்லைன்னா எங்கே போயிடுறான் அது ட்ரெஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது ஆனால் ட்ரெஸ்ஸாகவும் இருக்கணும் ட்ரெஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் ட்ரெஸ்ஸாக இருக்கணும் இப்படி தேடி தேலையே மல்லிய வஸ்திரம் நான் சொல்றது உங்களுக்கு கஸ்டமா இருக்கு என்னடா இறக்க முடக்கா பேசுறேன் எத்தனை பாயிண்ட் இருபத்தி ஒன்னு வந்துருச்சா இருபத்தி அடுத்ததாக எரேமியா நாற்பத்தி 24 எங்களுடைய கேரக்டர் வந்து குழம்பிக்கிட்டே இருக்க நாற்பத்தி ஆறு இருபத்தி நாலு மாட்டா அவளுக்கு குழப்பம் வந்து இருக்கும் எகித்தின் குமாரதி கலங்குவாள் நமக்குள்ள கலக்கம் சின்ன காரியத்தையும் போட்டு கலக்கிக்கிட்டே இருக்கிறது கலங்கிக்கிட்டே இருக்கிறது அதனால்தான் ஏசி சொன்னார் உங்கள் இருதயம் கலங்காது கலங்காதிருப்பதாக என்னிடத்துல விசுவாசமாக இருங்கள் தேவனிடத்திலும் விசுவாசமாக இருங்க ஏன் போட்டு கலங்கிக்கிட்டே இருக்கீங்க கலங்குறனாலேயோ கவலைப்படுறனாலையோ ஒரு மொளத்தை கூட்டவும் முடியாது ஒரு கலக்க அன்றைக்கு பிசாசு கலக்கிட்டு போயிடுவான் அவ்வளோதான் இவங்க அப்படியே கலங்கி போய் உட்காந்துருப்பாங்க சாப்பாடு பறவை சாப்பிட்ற குளிக்கலையா குளிச்சு என்ன ஆகுப்போகுது அவ்ளதான் அப்படியே சித்தப்பெருமை பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க யாராவது கிட்ட போனால் ஒரே கடி வச்சிருவான் போன்னு சொல்றேன்ல போய் எகிப்தின் ஆவி வந்து கலங்கும் எகிப்தின் குமாரத்தை நினஞ்சிக்கிட்டே இருப்பா கலங்கிக்கிட்டே இருப்பா அவளுக்கு வந்து ஒரு இளைப்பாறுதல் அற்ற ஒரு வாழ்க்கை யாத்திராகமம் பனிரெண்டு முப்பது அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தர் யாவரும் ராத்திரியில எழுந்திருந்தார்கள் எகிப்திலே உண்டாயிற்று வந்து எகிப்து ஆவி வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்கும் கத்தி பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் ஓடி வந்துருவான் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை புருஷன் அமர்த்ததுக்கு ட்ரை பண்ணுவாரு இல்லாட்டா மனைவி எங்க சத்தம் போடாதீங்க அசிங்கமா இருக்குமா கேக்கட்டும் நாலு பேருக்கு தெரியும் சிலுவையில் தொங்கும் போது கூட அவர் ஐயோன்னு கத்தல இப்படி பண்ணிட்டானே தான் கத்தல அவர் தீர்க்கதனத்தை நிறைவேற்றிட்டு போயிட்டு இருந்தார் மத்திய நாற்பத்தி ரெண்டு ரெண்டு அவர் கூக்குரலவும் மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் வீட்டில் பொம்பளை பிள்ளை பையன் இருக்க மனைவி தெரியக்கூடாது கத்துறது போட்டுறது வால்யூம் என்ன செய்யணும் அவர் கூக்குரலிட மாட்டார் சத்தத்தை உயர்த்த மாட்டார் வாக்குவாதம் பண்ணவும் மாட்டார் இது ஆவி ஒழுங்க இருக்கு சாஸ்தியா கேட்க என்ன சத்தம் கேட்கலாம் நீதிமன்றங்களின் கூடாரங்களில் என்ன உண்டு ரட்சிப்பின் ஒரு பாட்டு ஒரு கத்தி கூச்சல் போட்டு ஒரு சிலர் வேணும்னே கத்துறாங்க இந்த யோவான பேரே வச்சிட்டாரு என்ன பேரு போய் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா என்னது ஜவம் பண்ணணுமா அப்படிமா என்ன சொல்றேன் சத்தம் போடாத அவன் என்ன சொல்லுவான் ஒரே தகப்பன் பிள்ளைங்க தான் ரெண்டு பேரும் அவங்க அப்பாவுடைய ஜீன் அந்த அணு அப்படி வேலை செய்து பாங்கிப்டு யோவானு ஆக்கோ அதனால ஏசு அவனுக்கு ரெண்டு பேருக்கும் வச்சுட்டார் சரி இவனுக்கு பேர் என்னதுதான் பவனர் கேஸ் இடி முழக்கத்தின் ஒரு சிலருடைய தொண்டை வந்து வெங்கலம் மாதிரி இருக்கும் நல்லது பேசினாலும் கத்தி பேசுவான் கெட்டது பேசினாலும் அதை விட கத்தி அடுத்து இருபத்தி அங்க இருபத்தி நாலு அக்கௌண்ட் சகரா சரி உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சாக்கிட்டு இருப்பீங்க பரவாயில்ல கடைசியா ரெண்டு சொல்றேன் சகரியா பதினாலு பதினேழு முடியுது பூமியின் வம்சங்களில் சேனிகளின் கத்தராக தொழுது கொள்ள எருசிலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அதனா எர்சிலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வர்ஷிப்பது இல்லை மலை வரி வம்சம் வராமலும் சேராமலும் போன வரிசிக்காத அதனால அவங்க மேல என்ன வராது மழையும் வராது அப்படின்னு என்ன அர்த்தம் ஒர்ஷிப் இவங்களுக்கு பிடிப்பு கிடையாதுங்கிறது ஆராதனை பாரு கரெக்டா பத்தரைக்கு வராங்க பாட்டுலாம் முடிஞ்சு ஒர்கிப் முடிஞ்சு சாட்சி முடியும் போதுதான் வருவாங்க இவங்க எல்லாம் ஒர்கிப் அவங்களுக்கு பிடிக்காது ஆராதித்தல் முக்கியமாக ஆராதனை ஆராதனை அதுக்கு பேர் என்னதுதான் பரிசுத்தராதனை அதனுடைய மெயின் போர் தான் அந்த ஒரு ஷிப்ட் தான் முழங்கால போட்டு ஆவியில் நிறைஞ்சு ஆவியானவர் நம்ம பேசி நல்ல ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ஆவியில நிரம்பி களி விடுதலை சுகம் சௌக்கியத்தை பெற அந்த எகிப்தின் ஆவி எங்க வராது தொழுது கொள்ள வராது தொழுது கொள்ள வராதனால அபிஷேகம் இல்ல மழை பெய்யாது நல்ல அபிஷேகம் இருக்கணும் எப்படி நல்ல ஒரு அபிஷேகம் சம்பூர்ண மலை ஆசிர்வாதமான மலை வயசு வித்தியாசம் இல்லாம ஆவியானவர் இறங்கி நமக்குள்ள ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எப்படி ஒருசி பண்றாங்க பாத்துக்கீங்களா கையை ஒயத்துறான் முழங்கால போடுறான் கத்துறான் அப்படியே தர தரையா கண்ணீர் ஒழுகுது நம்ம இதுல பார்த்தா மூணாவது பாட்டு முடியும் போது முக்காட்டை போட்டு தலை கீழ மண்ணுக்குள்ளே போயிடுவாங்க ஒரு சில பிரதர்ஸ் எல்லாம் அப்படியே வாழ்க்கையே போன மாதிரி உட்காந்துருப்பான் வாழ்க்கை போனவனுக்கு வாழ்க்கை கொடுக்கறது தான் ஒர்ஷிப்பு இங்கே வர்றதே எதுக்குதான் ஹாஸ்பிட்டல் போடுறது எதுக்கு சுகமடைய தேவ சமூகத்துக்கு நம்ம எதுக்குது நமக்கு எதுக்குதான் வரோம் சுகமடையத்தான் ஆத்மாவில் ஒரு சுகம் சரீரத்தில் ஒரு சுகம் ஒரு உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்யறது தேவ சமூகத்தில் நம்ம உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு தான் கத்த வார்த்தை கேட்கும் போது ஆவியானவர் வரும்போது அதை விட்டுட்டு ஒரு பண்ணாம சும்மா உட்கார்ந்துட்டு கடைசியில் ஒரு சிப்பும் கிடையாது அபிஷேகமும் கிடையாது எம்டி எல்லாரும் கண்களை எகிப்தின் ஆவி எகிப்தியருடைய ஆவி நமக்குள்ள இருக்கா நான் இப்ப சொன்னதில்லை எனக்குள்ள இருக்கலாம் நமக்குள்ள இருக்கலாம் உங்களுக்குள்ள இருக்கலாம் இது அவங்களுக்குரியது இது இவங்களுக்குரியது டைவர்ட் பண்ணி விட்டுறாதீங்க ஆவிக்கு நான் இடம் கொடுத்துடக் கூடாது எகிப்தில் இருந்தான் மாறவில்லை அவன் எவரேனாகவே இருந்தான் எகிப்துக்கு போனான் அங்கே அவனை அடக்கம் பண்ணவில்லையா அவன் தன்னுடைய ஸ்தானத்துக்கு வந்து விட்டான் நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தார் அல்ல நமக்குள்ள எக்தி நாவை வேலை செய்யக்கூடாது கொஞ்ச நேரம் எல்லாரும் தாழ்த்துவான் ஒரு பத்து நிமிஷமோ பதினைஞ்சு நிமிடமோ நான் சொன்ன இருபது இருபத்தஞ்சு பாயிண்ட்களையும் அப்படியே உங்க மனத்திரையில ஓட விடுங்க பாருங்க உள்ள பாரு பிதிக்கு வெளியே எடுத்துருங்க சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயத்தை மேல் பூச்சாய் பூசுகிறார்கள் அப்படி கத்தர் நம்முடைய மத்தியில் பேசுறதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க சீல் பிரிக்கப்படட்டும் பூர்ண சமாதானம் வரட்டும் நீங்கள் மௌனமாய் திரும்பி போய் ஏசுவை மறுபடியும் சிறுவில் அரைந்து விட வேண்டாம் பைபிள்லாம் மூடி டைரி எல்லாம் மூடி வச்சுட்டு முழங்கால போட்டு கொஞ்ச நேரம் தேவனுடைய சிங்காசனத்தை பார்த்து கிருபாசனத்தை பார்த்து விடுதலையும் கிருபையும் நாம் பெற்றுக் கொள்வோம் ஒன்று நிச்சயம் கத்தர் உன்னோடு இடைபடுகிறார் நீ உன்னை பலிபிடத்தில் வைக்க வேண்டிய நேரம் இதுதான் நீ ஈசாக்கா இருக்கலாம் ஆனால் பலிபடத்தில் இன்றைக்கு உன்னை வைக்க வேண்டும் நீ ஆபரகமா இருக்கலாம் உன்னுடைய ஜீவனை நீ அங்கே வைக்க வேண்டும் கொஞ்ச நேரம் நான் பிரியுமானவர்களே பயன்படுத்துங்கள் கத்தனை நோக்கி பாருங்கள் முழங்கால் போடுங்கள் தேவனை நோக்கி கோபிடுவோம் கொஞ்சம் நேரம் எகிப்தின் ஆவி எகிப்தின் தன்மை தாக்குதல்கள் நமக்குள்ள இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதுக்கு போனார் ஆனால் என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்று பிதா சொன்னார் இன்றைக்கு எகிப்தில் இருக்கிற உன்னை வெளியே கொண்டு வரும் முடியாக கத்தர் கட்டளை பிறப்பிக்கிறார் வெளிய வந்தது போல்பின் எலும்புகள் எகத்திலிருந்து வெளியே வந்தது போலோவின் விட்டு நாம் வெளியே வருவோம் உன் சரீரம் வெளியே வரட்டும் உன் ஆவி எகித்திலிருந்து வெளியே வரட்டும் உன் சிந்தை எகத்திலிருந்து வெளியே வரட்டும் आविया आत्मा शरीर महत्वे विल्व मे अगर स्वाव அவனோடு சாப்பிட மாட்டேன் இவனோடு சாப்பிட மாட்டேன் என்கிற ஈர்த்தி ஆவிக்கு இடங்கூடாதிருங்கள் மற்றவர்களை அருவறுப்பாய் எண்ணாதிருங்கள் மற்றவர்களை கொடுமையாய் நடத்தாதிருங்கள் மற்றவர்களை அடிக்காதிருங்கள் பொண்ணுடைமைகள் நமக்கு தேவையில்லை ஒரு பிரச்சனை முடிந்த உடனே மறுபடியும் அதையே தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் தலைச்சலை எகித்தின் வியாதிகளுக்கு இடம் கூடாதிருங்கள் எகித்தின் வாதை நமக்கு வேண்டாம் இருதய கடினத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் சதையான இருதயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் பயத்தின் ஆவியை தள்ளிவிடுங்கள் சண்டையின் ஆவியிலிருந்து வெளியே வாருங்கள் டிப்ரஸ்ட் ஆகாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் வேசித்தினத்தின் ஆவிக்கு விலகி இருங்கள் உலக சாஸ்திரங்களுக்கு இடம் கூடாதிருங்கள் பாவத்தை துணிந்து செய்யாதிருங்கள் நமக்குள் கூக்குரல் வேண்டாம் உலக மெல்லிய வஸ்திரம் வேண்டாம் கலக்கம் நமக்கு தேவையில்லை ஆராதனைக்கு இடம் கொடுங்கள் பரிசுத்தாவின் மலை இறங்கட்டும் ஆமாம் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் எகிப்தனுடைய ஆவியனுடைய தாக்குதல் சுவாவங்களுடைய தாக்குதல் அவர்களுடைய செயல்பாடுகளுடைய தன்மைகள் நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் உணர்வுமானால் அறிக்கையிட்டு நாம் தேவனுடன் நெருங்கி வருவது நல்லது இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு கத்தர சமூகத்தில் கத்தாகவே எகிப்தின் ஆவி வேண்டாம் நான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன் என்னை ஒரு எபிரேயனாக இந்த உலகில் நான் ஒரு பரதேசியாக ஓட்டத்தை முடிக்க வாஞ்சிக்கிறேன் முழுகி போகக்கூடாது நமக்கு இருக்கிறது கொஞ்ச நேரம் அதை நல்லாக பயன்படுத்தலாம் நீங்க பயப்படாதிருங்கள் இந்த நிகத்தின் ஆவி மறுபடியும் பின்தொடருமோ என்று நீங்கள் பயப்பட பின் தொடர்ந்தாலும் செங்கடலில் அதை அழித்தவர் போராடுகிறார் அன்றைக்கு செங்கடலில் அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டது போல பரிசு தாவியானவரால் இன்றைக்கு அழிக்கப்படட்டும் அவையால் அவருக்கு இடம் கொடுங்கள் பிரியமான உன்னை கொண்டே அந்த வல்லம் இயக்கத்தில் அழிப்பார் உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தின் மலமே கத்தல் ஜெயம் எடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும் கண்டிமெனா கட்ட கத்து நிக்க நமங்காரா ஷபாலா நாமத்தில் பரிசுத்தாவின் நாமத்தில் வல்லமைகள் ஆவிகள் போராடுகிற வல்லமைகள் அழிக்கப்படுவதாக ஒவ்வொரு தலைமுனி அன்னிய பாசை பேசும் பொழுது ஒவ்வொரு எகுத்தின் ஆவி அழிக்கப்பட வேண்டும் ராமான்யா அக்னியா இறங்கி சொட்டரிய எகித்தின் வளமை அழிந்து போகட்டும் உங்களில் எத்தனை பேர் எகித்தின் சக்தியை தள்ளிவிட்டு நீங்கள் ஒருங்கி வந்து விட்டீர்கள் எத்தனை பேர் அந்த எகத்தின் சக்திகளை கத்தர் அழிப்பதை ஆவியிலே உணர்கிறீர்கள் திட்டவட்டமான செயலை அனைவருக்குள் ஆமா அந்த எகத்தின் வல்லமை சங்கரிக்கப்படுகிறது எகத்தின் தலை சென்னை கத்தர் உனக்கு உரோகமாக எழுப்பின வல்லமை சிங்காசனத்தில் இல்லை ா கத்துமேயா ரே காலா நான் அவருடைய பிள்ளை அலலூயா அவருடைய நாம எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு சொந்த நான் எகிப்துக்கு சொந்தமானவன் அல்ல நான் காணாக்கு சொந்தமானவன் அவன் ஒரு ஒரு பிரெட்ட ஜாமுக்குள்ள விட்ட எது தோய்த்தால் எப்படி இருக்கும் ஒரு பிரெட் அப்படியே திராட்சரத்துக்குள்ளே ரத்தத்துக்குள் நம்மைக்குள் அப்படியே நம்மை மூல்கிடிக்கிறதா அனுபவம் எகித்தி விலகினதை அழிக்கப்பட்டதை உணர்ந்தவர்கள் இந்த பாட்டை பாடலாம் வந்தேன் கத்தர் சமூகத்தில் நான் நெருங்கி வந்தேன் அழுகினேன் துக்கப்பட்டேன் இருந்தேன் என்னை தாழ்த்தினேன் விட்டுக் கொடுக்க இனி பின்தொடராமல் இருக்க எல்லாவற்றையும் கத்தரை பாதத்தில் வைத்தேன் என் பாவங்களை கத்தர் மன்னித்தார் எத்தனை நிச்சயம் இருக்கிறவர் பண்டிகையில் தான் கவனமா இருந்தான் வந்தவங்களை பத்தி தான் கவனப்பட்டான் மற்றவர்கள் பந்தியை பற்றி கவலைப்பட்டார்கள் இந்த கூட்டத்தில் சத்தம் கிடைக்க விட்டதா மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற வார்த்தை உங்களுக்கு கிடைத்து கத்தர் என்னை தன்னுடைய சுத்த ரத்தத்திற்குள் என்னை மூழ்கழித்து விட்டார் தோய்த்து விட்டார் என் பாதங்கள் போல என்னை கழுவி விட்டார் எகத்தின் கரைகள் போய்விட்டது கத்தர் உன்னோடு பேச போகிறார் ஹலோ லூயா ஒரு புதிய சக்தியை தரப்போகிறார் ஒரு புதிய வாக்கு தட்டம் தரப்போகிறார் என் பாதைகளை புரிதாக்கப் போகிறார் கதம்மு உதாஸ்தோ திரம